ீதட்சிாமிகிகேந்திரைபூத்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷியம் யதீந்திரம் மேஷிகாபி நமா கல்லாலின்புடையமர்ந்து நான்மறைஆரு அங்கமுதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த புரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்து அதனை இருந்தபடியிருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு நிலபுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஓ எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவினுடைய கருணையினாலும் கடந்த ஆறு தினங்களாக இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் என்ற தலைப்பை நாம் அமைத்துக்கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஓரளவு முறையாக சிந்தித்திருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் ஆனந்தத்தை விரும்புகின்ற நாம் ஆனந்தத்தை புறத்தே தேடிக் கொண்டிருக்கிறோம் மகான்களும் பெரியோர்களும் சாஸ்திரங்களும் ஆனந்தம் நம்முடைய யசார்த்தூபம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசித்திருக்கிறார்கள் எனவே அந்த ஆனந்த ஸ்வரூபமே நான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்த முறையிலேயே சிந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே சாஸ்திரங்களின் மீது நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கையை பற்றி விசாரம் செய்திருக்கிறோம் பிறகு மனித பிறவியினுடைய மேன்மையை பற்றி சிந்தித்திருக்கிறோம் தர்மத்தை பற்றி பல்வேறு கோணங்களிலே சிந்தித்திருக்கிறோம் கடைசியாக திருக்குறளில் கருத்துக்களை அறன் வலியுறுத்தல் என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய குரல்களை எல்லாம் சொல்லி ஓரளவு விளக்கங்களை என்ற வரையிலே உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதனுடைய தொடர்ச்சியாக சில கருத்துக்களை நிறைவு நாளாகிய கூறி நிறைவு செய்வதற்கு பகவானை பிரார்த்தித்து அந்த கருத்துக்களை கூற துவங்குகிறேன் அறன் வலியுறுத்தல் அதிகாரத்திலே முதல் குரல் அறத்தை பின்பற்றுவதால் நமக்கு கிடைக்கும் பயனை பற்றி கூறுகிறது இரண்டாவது குரல் அறம் அவசியம் பின்பற்றப்பட்டே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறது வற்புறுத்தி கூறுகிறது மூன்றாவது குரல் யன்ற வரையிலும் விடாமல் மூன்று கரணங்களாலும் மனம் வாக்கு காயம் என்கின்ற மூன்று கரணங்களாலும் அறம் என்று சொல்லப்படுகின்ற தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அறத்தை பின்பற்றுவதன் நோக்கம் கடைபிடிப்பதன் நோக்கம் இந்த உலக வாழ்க்கையில் பெருமை புகழ் அடைவதற்காக அல்ல இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்ல மன தூய்மை பெறுவதற்காகவே என்று நான்காவது குரல் கூறியதை பார்த்தோம் ஐந்தாவது குரல் மனத்தின் அழுக்குகள் என்ன என்பதை சுருக்கமாக கூறி இவற்றை நீக்குவதுதான் தர்மத்தின் அல்லது அறத்தின் நோக்கம் என்று கூறியது பொறாமை கூடாது பேராசை கூடாது கோபம் கூடாது கடுமையான சொற்களை பேசக்கூடாது இவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் விடுவதற்காக நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் தர்மமாகும் என்று கூறியது ஆகவே இந்த குரல்களிலிருந்து நாம் அறத்தினுடைய பயன் அறத்தினுடைய அவசியம் அறத்தை செய்யும் முறை அறத்தை செய்யும் பொழுது தேவைப்படுகின்ற நோக்கம் இவைகளையெல்லாம் சிந்தித்திருக்கிறோம் அறத்தின் பயன் அறத்தின் அவசியம் அல்லது அறத்தின் அவசிய தேவை ஒன் அவசிய தேவை வார்த்தை போடுறேன் அறத்தை செய்வதற்கான கருவிகள் பிறகு அறத்தை செய்வதன் நோக்கம் இவையெல்லாம் பார்த்தோம் பிறகு வள்ளுவர் சொல்லுகிறார் அறத்தை காலத்தை ஒத்தி போட்டு செய்யக்கூடாது இன்றே இப்பொழுதே செய்துவிட வேண்டும் ஏற்கனவே நம்முடைய சொற்பொழிவிலே சிந்தித்த கருத்துத்தான் இது அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொங்கால் பொன்றா துணை வயதான காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று தர்மம் செய்வதை தர்மத்தை கடைபிடிக்கின்ற வாழ்க்கையை ஒத்தி போடாதே அப்படி ஒத்தி போடுவாயே ஆனால் உன் வாழ்க்கை நிரந்தரமானதென்று நீ நினைக்கிறாய் என்று தோன்றுகிறது உண்மையில் உன் வாழ்க்கை என்று நிறைவு பெறும் என்பது தெரியாது எனவே இப்பொழுதே இந்த க்ஷணமே தர்மத்திலே உன் மனதை செலுத்து அதுதான் உன் மரணத்துக்கு பின்னால் உன்னுடன் வரக்கூடியது சூக்ம சரீரத்தோடு பயணம் செய்வது தர்மமே ஸ்தூல சரீரம் அது எரிந்துபட்டு போக போகிறது அல்லது மண்ணோடு மண்ணாக போகிறது சூக்ம சரீரத்தோடு ஜன்மங்களுக்கு தோறும் தொடர்வது பொன்றுங்கால் பொன்றாத்துணை தர்மம் பிறகு பல்லக்கிலே போகின்றவனையும் பல்லக்கை சுமக்கின்றவனையும் உதாரணமாக எளிமையான உதாரணத்தின் மூலம் கூறி அரத்தின் பயன் இன்பம் என்றும் அரத்துக்கு மாறான பயன் துன்பம் என்றும் கூறுகிறார் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த குரலின் உண்மையான கருத்து தர்மத்தை கடைபிடிப்பவனுக்கு சுகம் நிச்சயம் கிடைக்கும் உடனே கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் காலப்போக்கிலே அவனுக்கு கிடைக்கும் அல்லது மற்ற பிறவிகளிலும் அது உதவி செய்யும் என்பது அதனுடைய கருத்து தர்மத்துக்கு மாறாக அதர்மத்தை செய்வோமேயானால் அது இப்பிரவியில் ஒருவேளை நமக்கு ஆரம்பத்திலே துன்பம் தராமல் போனாலும் பிறகு நிச்சயமாக துன்பத்தை தந்தே தீரும் என்று ஒரு குரல் கடுமையாக எச்சரித்தே சொல்லுவதாக இந்த குரலிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் ஒரு நாளை கூட வீண் செய்யாமல் நாம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வழியடைக்கும் கல் என்று ஒரு குரல் சொல்லுகிறது இது அரண் வலியுறுத்தலே வரக்கூடிய குரல் தான் வீழ்நாள் படாமை ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு நான் தர்மம் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நான் எனக்கு நான் செய்ய வேண்டிய தர்மத்தை எல்லாம் நன்றாக அனுஷ்டித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் படுக்கிற போது முடிஞ்ச வரைக்கும் நான் தர்மானுஷ்டானம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற திருப்தியோட நாம உறங்கணும் படாமை நன்று நன்று தர்மம் நன்று ஆற்றின் அகுது அந்த தர்மமானது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் சொன்ன மறு ஜென்மா வராம பண்ணும் மோஷத்தை கொடுக்கக்கூடியது தர்மம் தர்மம் மன தூய்மையை கொடுத்து நல்ல குரு சாஸ்திரங்களை கொடுத்து தத்துவ ஜானத்தை கொடுத்து அதன் வாயிலாக மோக் கூடிய சக்தி படைத்தது எனவே தர்மம் அவ்வளவு உயர்ந்தது வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னா மறுஜன்மா வராதுன்னு அர்த்தம் புனர்ஜென்ம நவித்யத்தைங்கிறார் கிருஷ்ணர் அதனால ஏவம் ஜாத்வா ஜென்ம கர்மச்சமே திவ்யம் மறுபடியும் பிறப்பு உண்டாகாதுன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் இந்த உடல் பற்று துன்பம் இவைகள் ஏற்படாது தர்மத்தை கடைபிடிப்பதனுடைய முக்கியமான கடைசி பயன் அது பிறகு சொன்னார் அறத்தால் வருவதே இன்பம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாத்தான் சுகம் கிடைக்கும் அது தேற்றம் அறத்தால் வருவதே இன்பம் வந்து ஏவகாரம் அவதாரணம் சம்ஸ்கிருத்தல அவதாரண சொல்லுவோம் தமிழ்ல அது தேற்றையாரம் எனப்படும் உலகு ஆதி பகவன் முதற்றே நிச்சயமா கடவுள் இருக்கார் தெளிவா சொல்றது அதே மாதிரி அறத்தால் வருவதே இன்பம் நிச்சயமாக தர்மத்தினால சுகம் கிடைச்சே தீரும் சந்தேகமே கிடையாது வர்றதான் சுகம் தர்மத்துக்கு வேறாக இருக்க மற்றதெல்லாம் என்னது காமஹா அர்த்தஹா அர்த்த காம புரத் மற்றெல்லாம் பரிமேலகர் சொல்றார் அர்த்தமும் காமமும் இன்பத்தை முக்கியமாக கொடுக்காது அது இருக்கும் சுகம் கிடைக்காது அர்த்தம் இருக்கும் காமம் இருக்கும் தர்மம் இல்லைன்னா இன்பம் வராதுன்னு விட்டார் அறத்தால் வருவதே இன்பம் அர்த்தத்திலும் காமத்திலும் நமக்கு சுகத்தை கொடுப்பது தர்மமே தர்மம் இல்லை என்றால் எத்தனை செல்வம் இருந்தாலும் மனைவி மக்கள் இருந்தாலும் சுகம் கிடைக்காது அதனால அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புறத்திரோஜனம் கிடையாது பெரியவர்களால் அது போற்றப்பட மாட்டாது இப்படி எல்லாம் சொன்ன வள்ளுவர் செயற்பாலதோறும் அரணே அங்கேயும் பாருங்க அழுத்தி சொல்ற நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா செயற்பாலதோறும் அணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி ஒருவருக்கு ஒரு மனிதனுக்கு செய்யத்தக்கது அறமே ஆகும் தர்மத்தைத்தாம் பண்ணணும் எவ்வளவு நல்லா யோசிச்சு பார்த்தாலும் தர்மந்தான் முக்கியங்கிறது நிச்சயமா புரியுங்க செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி தள்ளத்தக்கது அறமே தள்ளத்தக்கது மரம் என்று சொல்லப்படுகின்ற பாது அறமே என்று பத்து குரல்ல இந்த அறத்தினுடைய சக்தியை நமக்கு மனதிலே பதியும் வண்ணம் கூருகிறார் திருவள்ளுவர் தர்மத்தின் ஆற்றலை தர்மத்தின் சக்தியை உறுத்துதல் உறுத்துதல்னா உள்ளத்தில் பதியும் வண்ணம் கூருதல் அரண் வலி உறுத்தல் அரண் என்றால் தர்மம் வலி என்றால் ஆற்றல் அல்லது சக்தி உருத்தல் என்றால் உள்ளத்தில் பதியும் வண்ணம் அழுத்தம் திருத்தமாக கூறுதல் கடைப்பிடிக்க பிடிக்க மனசாந்தி கூடிண்டே போகும் நம்ம எல்லாரும் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ மனச அமைதிப்படுத்துறதுக்கு தான் பிரயத்தனம் பண்றோம் நம்ம என்ன பண்றோம் சின்ன வயசுல பம்பரத்தை கோழி குண்ட குடுத்து அம்மாட்ட சொன்னோம் சாக்லேட் வாங்கி கொடுத்தா மனசு அமைதியாச்சு டாய்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னோம் பொம்மை எல்லாம் வேணும்னு சொன்னோம் பொம்மை வாங்கி கொடுத்தா மனசுக்கு அமைதி கிடைச்சு குழந்தையா இருக்கிற போது இப்ப பொம்மை வாங்கி கொடுத்தா அமைதி கிடைக்குமா நம்ம வேற வகையான குழந்தைகள் குழந்தைன்னா பக்குவம் இல்லாதது அர்த்தம் அது ஒரு அர்த்தம் இருக்கு வயசாகும் குழந்தையா இருக்கிற குணம் இம்மெச்சு பக்குவம் அற்றவர்கள் பாலாக அப்புறம் சொன்ன மாதிரி பாலஸ்தாவத் கிரீடா சக்தி சக்தா சிந்தா சக்தி விளையாட்டுல வயதான காலத்துல கவலையில பற்று கடவுளிடம் பற்றுக் கொள்பவன் எவனும் காணப்படவில்லையே கடவுளிடத்தில் பற்றுக் கொள்கின்றவனை காணவில்லையே ஆயனால நம்ம இப்ப என்ன கேட்கிறோம் இப்பெல்லாம் எனக்கு புடவ வேணும் நகை வேணும் அது வேணும் இது வேணும் இந்த பக்கம் இங்கெல்லாம் என்னென்ன எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் அது வேணும் இது வேணும் இந்த பக்கம் ஜென்ஸுக்கு பக்கம் பவர் ஒரு ப்ராப்ளம் சரி பெண்களுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு தகராறு இருக்கு ஆனால என்னன்னா இதெல்லாம் கொடுத்து பதவி கிடைச்சுட்டா மனசாந்தி கிடைக்கும் பணம் நிறைய வந்துட்டா மனசாந்தி கிடைக்கும் அது என்னன்னா இப்ப நான் இப்ப நிறைய பேருக்கு தோணும் எது தர்மத்துக்கு ரூபா சில பேருக்கு அது இருக்கு சுவாமிக்கு எவ்வளவு ரூபா வந்திருக்கும் சுவாமிக்கு ரூபான்னு சொன்னேன்னா சுவாமி தர்மம்னு அர்த்தம் பண்ண நல்லது சுவாமினா இந்த அஞ்சரை அடி உயரம் கிலோ ஆளுக்கு இந்த ஆள் என்னைக்கு வேணாலும் செத்து போவார் சமாதி வச்சு மேல லிங்கம் வச்சுடுவாங்க போனா போறது ஏதோ ஒரு மரத்தை வச்சுடுவாங்க அவ்வளவுதான் இந்த ஆளுக்கா பணம் வேணும் இந்த ஆளுக்கு ஒரு பைசா தேவையில்லை எதை கொடுக்கணுமோ குரு கொடுத்துட்டார் ஞானத்தை காட்டுல என்ன வேணும் ஞானம் வந்தால் நமக்கு என்ன வேண்டும் இதெல்லாம் வந்து வந்து என்ன லப்தா வித்யா ராஜமான்யா தத்கிம் குரோரங்கிரி பத்மே தத்கிம் தத்கிம் தத்கிம் கேட்டிருக்காங்க நீ வந்து உலகத்துல பெரிய கோடி செல்வத்தை அடைஞ்சாலும் எத்தனை பெரிய இதை அடைஞ்சாலும் குருவினுடைய சரணாரவிந்தத்துல உனக்கு பக்தி இல்லேன்னா நீ அடைஞ்சிருக்கிற பணத்துக்கு என்ன மதிப்பு நீ அடைஞ்சிருக்கிற புகழுக்கு என்ன மதிப்புன்னு கேட்டிருக்காங்க எதுக்கு சொல்றேன் பணம் நிறைய வந்துட்டா மனசாந்தி வந்துடும் இப்ப இந்த ஊர்ல எனக்கு அஞ்சு கோடி வந்தாலும் கோடி வந்தாலும் குரு கொடுத்திருக்கிற ஒரு தூசு பெறாதது பரமார்த்தான சுவாமி பெற்று ஞானத்துக்கு இதெல்லாம் ஒரு பொருடாகுமா ஒண்ணு ஆகாது ரொம்ப அவமதிச்சு பேசுறேன் நினைக்கப்படாது சில பேர் சுவாமிக்கு அப்படி கேக்குற போதே சுவாமிக்கு இல்ல இது இது தர்மத்துக்கு சொல்ல போன இது உங்களுடைய சொத்து நம்ம கொடுக்கற பணம் தான் சொத்து தானம் பண்றோமே அதெல்லாம் பேங்க்ல போடுற மாதிரி புண்ணிய நாம வந்து புண்ணியமா மாத்தின்னு பணத்தை புண்ணியமா மாத்தின்னு நாமளே அனுபவிச்சா அது ஒரு வகையான புண்ணியம் தான் கிடையாது அது போகம் நாமளே அனுபவிக்கிற போது அந்த புண்ணியத்தை கழிக்கிறோம் பணத்தை நாமளே அனுபவிச்சா புண்ணியத்தை கழிக்கிறோம் பணத்தை தானம் பண்ணினா புண்ணியத்தை சேர்க்கிறோம் என்னன்னு மனசாந்திங்கிறது எதனால வரும் அப்படின்னு கேட்டா மனசாந்திங்கிறது இதெல்லாமோ கொடுத்து கொடுத்து பாக்குறோம் அப்புறம் இதுல எல்லாம் ஒன்னும் கிடைக்கிறது இல்ல சாய்பாபா கிட்ட வந்து யாரோ நாற்பது கோடி அவர் மணி கொடுத்துட்டு ஒருத்தர் மனசாந்திக்க தலைவலி பாபாவுக்கு தான் கஷ்டம் ஆனா அவர் பெரிய மகானா இருக்கிறதுனால அது அவருக்கு சிரமமா தெரியல அதனால அவர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார் பெரிய பெரிய வாட்டர் வாட்டர் சப்ளை எல்லாம் பண்றார் அதை ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கொடுத்து அவர் மனசாந்திக்காக அங்க உட்கார்ந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பஜனை பாடிட்டு இருக்கார் ஒருத்தர் இதுல இருந்து என்ன தெரியறது மன்திக்காக மனசாந்திக்காக நம்ம என்னத்தை கொடுத்து பார்க்கறோம் அதர்மமா மனசை சாந்திப்படுத்தி பாக்கிறோம் தர்மமா மனசை சாந்திப்படுத்தி பாக்கிறோம் அறிவால சாந்திப்படுத்துறதுதான் கடைசி பட்சம் மனசுக்கு மனசுக்கு சாந்தியை தேடி ஓட வேண்டியதே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் பாருங்க ஞானம் கிருஷ்ணர் சொல்றார் நிர்மோ நிரஹாந்தி மதி ஆரியமாச்சல பிரதி சமுதிர மாபந்தி தாமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்தி மாம காமி கூடித விட்டுலம் கிளம்பி போறதுனால சமுதிரத்துக்கு ஒன்னும் குறைவாயிடுறது இல்லை அப்புறம் அதை நோக்கித்தான் நதியிலிருந்து ஜலம் எல்லாம் போறது அது மாதிரி ஞானிய நோக்கி விஷயங்கள் வருகிறது ஞானி இருக்கிற குழந்தை எல்லாம் பேசாதீங்கம்மா பேசினா நீங்க போயிட்டு வாங்க வெளியில வெளியில போங்குங்க அப்ப ஞானிகள் எல்லாம் அவங்களை நோக்கி விஷயம் அஜானி என்ன சொல்றான் நான் சந்தோஷத்தை தேடி போறேங்கிறான் ஞானி என்ன சொல்றான் நான் சந்தோஷமாவே இருக்கேன் சந்தோ நிறைய விஷயங்களா என்ன தேடி வர்றதுங்கிறான் அஜானி பொருள்களில் இன்பத்தை தேடி போகிறான் அஜானி இன்பமாகவே இருக்கின்றவனை பொருள்கள் அவனை நாடி அவன் காலடியில் விழுந்து சேருகிறது ஆகையினால நம்ம எல்லாரும் மனசாந்தி மனசா அமைதிப்படுத்தினா நம்முடைய உண்மையான ஆனந்தம் பிரதிபிம்பிக்கிறதுன்னு சொல்லி இருக்கு முதல் நாள் சொற்பொழிவு இரண்டாவது நாள் சொற்பொழிவுல எல்லாம் உங்கள்ட சொன்னது நாமே ஆனந்த நாள்மக்கும் இன்பம் வந்து எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இன்பம் கொடுக்கறது இல்ல அதனால பொருள்ல இன்பம் இல்ல அதனால இன்பம் வெளியில இருக்குங்கறதும் தப்பு அதனால நாம தான் ஆனந்தம் தூக்கத்துல நமக்கு எதோடைய சம்பந்தமே இல்லாம அமைதியா தூங்குறோம் மனசு தோன்றினாத்தான் ஓரளவுக்கு இன்பமும் துன்பமும் தோன்றுகிறது அதிக துன்பமும் தோன்றுகிறது இன்பம் மட்டுமே இருக்குஞானிகள்லாம் உலகத்தை முற்ற முனிவர்களாய் பட்டினத்தார் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் முற்ற முனிவர்களாய் இன்பத்திலே திளைக்கிறார்கள் ஆகவே ஞானிகளுடைய அனுபவம் பொருள்கள் எதுவும் இல்லாமலேயே இன்பமாக இருக்க முடிகிறது எனவே நாம் இன்பம் என்பதை சொன்னேன் இப்ப இன்னொரு கோணத்துல சொல்ல போறேன் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்தா இன்பமா இருக்கிற மாதிரி தோன்றது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணும் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நியாயமா தான் இருக்கு ஆனா நம்ம அனுபவத்துல எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு யாராவது நம்ம ஒரு அன்பா பேசினாலோ ஏதாவது நமக்கு பொருளை கொடுத்தாலோ நம்ம கையில பணத்தை கொடுத்தாலோ அல்லது நமக்கு ஒரு பதவியை கொடுத்தாலோ நமக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோன்றதே அது ஏன் நீங்க சொல்ற நியாயப்படி பார்த்தா எதுலையுமே ஆனந்தம் இல்லேன்னு தெரியறது ஆனா நம்ம என்னமோ சந்தோஷம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது அது எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு இந்த நாய் இருக்கே அது எலும்ப கடிச்சு எலும்ப கடிச்சுக்கிண்டே இருக்கும் நாய் எலும்ப கடிக்கிற உதாரணம் ஒட்டகம் வந்து உள்ள கடிக்கிற உதாரணம் இந்த ரெண்டு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் இருக்கு இந்த நாய் வந்து எலும்ப கடிக்கிற போதுபோட கூர்மையான பகுதிகள்லாம் அதனுடைய உள்நாக்குல இருக்கக்கூடிய அந்த நாக்கினுடைய மேற்பகுதி அன்னப்பகுதி இருக்கே அந்த பகுதியில போய் குத்தி வாயிலிருந்து ரத்தம் வரும் நாயோட வாயிலிருந்து அதோட ரத்தம் வரும் ஆனா நாய் என்ன நினைச்சுக்குன்னு தெரியுமா எலும்புல இருந்து ரத்தம் வர்றதுன்னு நினைச்சு எலும்ப கடி கடினு கடிக்கும் ஒட்டகம் அப்படித்தான் அது முள்ளு கடிக்கிறதுனால அதோட வாயிலிருந்து ரத்தம் வர்றது அந்த ரத்தத்தை சுவைச்சு அது முள்ளிலிருந்து நினைச்சுக்கிறது நாய் வந்து எலும்புல இருந்து ரத்தம் வர்றது ரத்தம் வர்றதுன்னு நினைச்சுக்கிறது உண்மையிலே ரத்தம் அதோட வாயிலிருந்து வர்றது ஆனா அது நாய் தப்பா புரிஞ்சுக்கிறது அது எலும்புல இருந்து வர்றதுன்னு நாய் தப்பா புரிஞ்சுக்கிறது அது மாதிரி நம்ம நாய் இல்ல இருந்தாலும் நாய்க்கு நமக்கு சில சாமியங்கள்லாம் உண்டு அதே மாதிரி நமக்கும் என்ன ஆகுறதுன்னு கேட்டா ஒண்ணு இருக்கு அந்த புண்ணியம் வேலை செய்யற போது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட ஒரு மையமா வச்சு அது மனச அமைதிப்படுத்துறது மனச அமைதி பட்ட உடனே நம்முடைய மனசனுடைய அமைதியில நம்முடைய நமக்கு மனசு அமைதியார போது நம்ம ஆனந்தம் மனசுல பிரதிபிம்பிக்கிறது அது விஷயத்தின் சந்நிதியில் விஷயத்தின் சன்னிதி பிளஸ் புண்ணியம் விஷய சந்நிதி பிளஸ் புண்ணியம் சில சமயம் விஷய சந்நிதி இருந்து புண்ணியம் இல்லைன்னா மனசு அமையாது அமைதியாகாது அதனால புண்ணியமும் இருக்கணும் விஷய சந்நிதியும் இருக்கணும் ஆப்ஜெக்டும் இருக்கணும் ஆப்ஜெக்ட் இருக்கணும் ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்கணும் அந்த பதார்த்தத்தோட புண்ணியமும் இருக்கணும் புண்ணியம் பிளஸ் பதார்த்தம் விஷயம் ரெண்டும் கண்ணு முன்னாடி இருக்கிற போது அது அது பாட்டா இருக்கலாம் இப்போ மியூசிக் இருக்கு இப்ப இவங்க எல்லாம் பாடினாங்க பாடிட்டு இருக்கிற போது உங்கள நிறைய பேர் ரசிச்சீங்க நான் ரசிக்க முடியல ஏன்னா நான் அந்த பகம் உட்கார்ந்து வேற ஏதோ விவகாரம் பண்ணிட்டு இருந்தேன் அதனால எனக்கு எனக்கும் சங்கீதம் பிடிக்கும் ஆனா பிடிக்கும்னாலும் நான் அதை கேட்கறதுக்கு புண்ணியம் அந்த புண்ணியம் இருந்தாதான் அந்த சங்கீதம்ங்கிற அந்த சங்கீதத்தை கேட்டு போது மனசு அமைதியா இருக்குது நிறைய பேருக்கு புண்ணியம் இல்லைன்னா அந்த சங்கீதம் வந்து என்னவோ ஆகுங்கிறாங்க ஒன்னும் புரியலேம்பாங்க அதனாலதான் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி சுகம் தராதுன்னு சொல்றதுக்கு அது வந்து புண்ணியம் வேலை செய் சீதம் பாடுறாங்க நல்ல அற்புதமான பாட்டெல்லாம் இருக்கு விஷயம் புண்ணியமும் அதனால கிடைக்கிறது மனசு அமைதி ஆனந்தம் மனசுல பிரதிபிம்பிக்கிறது நம்ம தப்பா என்ன புரிஞ்சுட்டோம்னா பணம் வந்ததால் இன்பம் கிடைத்தது நினைச்சிட்டோம் இல்ல பணம் வந்ததால் புண்ணியம் சேர்ந்தால் மனது அமைதி அடைந்தது மனது அமைதி அடைந்ததால் நம்முடைய இன்பமே நம்முடைய மனதிலே பிரதிபிம்பித்தது ஆனால் நாம் என்ன புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் ஆனந்தம் வெளியிலிருந்து வந்ததுன்னு தப்பா நினைச்சுட்டோம் அதனாலதான் சன்னியாசிகள் பெரிய பெரிய ஞானிகள் மகான்களுக்கு உலகத்துல எந்த பொருளும் வச்சாலும் அதனால அவங்களுக்கு சுகமோ துக்கமோ ஒன்னும் வர்றதில்லை அவங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கு ஏன்னா ஞானம் மனசை அமைதிப்படுத்துறது நம்ம பணத்தை கொடுத்து மனச அமைதிப்படுத்துறோம் அந்த இரவல் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் பதவியை கொடுத்து மனசை அமைதிப்படுத்துறோம் அந்த இரவல் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் ஆனா ஞானிகள் அறிவை கொடுத்து மனச அமைதிப்படுத்தி அதுவும் எப்பேற்பட்ட அறிவு எனக்கு மனசுல இன்பம் தேவையில்லை அப்படிங்கிற அறிவு அந்த அறிவுனால மனசு அமைதியாக இருந்த அதுதான் உலகத்துல இருக்கிற அனுபவிக்கிற ஆனந்தங்கள் எல்லாம் உயர்ந்த ஆனந்தம் என்ன ஆனந்தம் எனக்கு ஆனந்தம் தேவையில்லை இனிமேல் ஆனந்தத்துக்காக நான் போராட மாட்டேன் ஏனென்றால் குருவினுடைய கருணையினாலும் இறைவனுடைய திருவருளினாலும் மகான்களுடைய சாஸ்திரோபதேசத்தினாலும் எனக்கு என் மனம் நான் ஆனந்தத்தை தேட வேண்டியதில்லை மனம் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது பிரகாசிச்ச மோகமே இருக்கும் அது மைண்டோட கண்டிஷன் அத பத்தி நான் கவலைப்படலேன்னு சொல்றான்னு கிருஷ்ணர் ஞானிய பத்தி குணாதி சொல்ற பதினாலாவது அத்தியாயத்துல பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை படிச்சு பாரு மனசோட பிளக்சுவேஷன் என்ன வேணாலும் விற்திகள் வரலாம் அப்புறம் கோர விற்பி மூட விர்தி கைவல்லவனீதமும் சொல்றது இந்த மூணு விற்பியை பத்தியும் ஞானி கவலையப்படுறதுல இக்னோர் பண்றான் ஏன்னா அது மனசு நான் இல்லையே மனசு நான் இல்லாத போது அந்த மனசு எக் எப்படி இருந்தா என்ன எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன ஜாக புரிஞ்சுங்க மனசு நான் இல்லை நான் இல்லாத மனசு நல்லா இருந்தா என்ன அது எப்படி போனா எனக்கு என்ன என் மனசையே நான் வந்து புறப்பொருளா நினைக்கிற போது மனசு ஏதாவது வேலை செய்யுமா பேசாம அடங்கி ஒடுங்கி என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் நான் சொன்னதை கேக்கும் ஏன்னா மனச நான் வந்து வேதாந்த தத்துவங்களை படிப்பதன் மூலம் மனசை நான் மதிக்காமல் இருக்க கற்றுக் என் மனசையே நான் மதிக்கிறதில்லை ஒருவேளை வேணும்னா என் மனச நான் கையாளுவேன் அனுகிரகத்தினாலுஷத்தினால இந்த மனசுங்கிற யானைய அடக்கி விடுறான் ஞானி அவனால இதெல்லாம் தர்மத்தை நிறைய கடைப்பிடிச்சா தான் புரியும் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னா நாம எல்லாரும் மனச அமைதிப்படுத்துறதுக்கு அதர்மம் அதர்மம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் மனச அமைதிப்படுத்துறதுக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்றது தத்துவ ஞானத்தை எல்லாம் பேசுற விஷயத்தை பத்தி நான் இப்ப அதிகமா பேச விரும்பல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தர்மத்தை அனுஷ்டானம் செய்து மனதை அமைதிப்படுத்துங்கள் நீங்கள் தர்மத்தின் மூலம் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இறைவனை நினைந்து மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கடவுளை நினைச்சா மனசுல அப்படியே தமிழ்நாட்டு கோயிலுக்கா பஞ்சம் எல்லா கோயிலையும் மனசுக்குள்ள கொஞ்ச நேரம் எல்லா பகவானையும் நினைச்சா மனசு அமைதி ஆயிடு நம்ம என்ன நினைக்கிறோம் பகவான பூஜை பண்ணி அதனால பணம் வந்து அதனால அமைதி கிடைக்கணும்னா இது வந்து தலைய சுத்திக்கத்தொ கதை நான் வந்து கடவுளை நினைப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டா ஆத்மாவே ஆனந்தம் நிறுத்தி வச்சுட்டேன் இந்த பக்கம் இப்போ மாத்தின் பக்திக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் அது போரும் உங்களுக்கு இந்த தத்து நானே ஆனந்தம் ஆனந்தமாகிய நானே என் மனசில் பிரதிபிம்பிக்கிறேன் புண்ணியத்தின் காரணத்தினால் விஷயத்தின் சம்பந்தத்தினால் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நீங்க ஜஸ்ட் பகவான வச்சும் ஆப்ஜெக்டா வச்சும் கஷ்டமே கிடையாது நான் மீனாட்சியை தியானம் பண்ணி மனச அமைதிப்படுத்துறேன் காமாட்சியை தியானம் பண்ணி மனச அமைதிப்படுத்துறேன் காமாட்சியை தியானம் பண்ணி பணம் சம்பாதிச்சு பணத்தினால பங்களா கட்டி மனசு அமைதிப்படுத்தி ஆனந்தம் நினைக்காதீங்க அது அதுதான் தலையை சுத்தி மூக்க தொட நேரடியாவே பகவான் நினைச்சு நிம்மதியை கும்பிட்டு அவரால் நமக்கு பணம் பதவி கிடைச்சு மனது அமைதியாய் அனாவசியம் இது வந்தா வந்துட்டு போறது போனா போயிட்டு போறது பணமோ பதவியோ புகழோ எது வேணாலும் வந்தா வர்றது போனா போறது என்னுடைய அமைதியை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ இதால எல்லாம் முடியாது அப்பத்தான் நீங்கள்லாம் சுதந்திர புருஷர்கள் இல்லைன்னா நீங்க சந்தோஷத்துக்கு அடிமைகள் சந்தோஷத்துக்கு சந்தோஷம் கொடுக்கறதுன்னு நினைச்சு தப்பா போய் அதுக்கெல்லாம் அடிமையாகணும் இதுக்காக வேண்டி நான் உங்களை எல்லாரும் சன்னியாசியா போங்கன்னு சொல்லல புரிஞ்சுங்க சொல்றேன் வாழ்க்கையை புரிந்து வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் படைப்பின் அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்ளுங்கள் படைப்பு மிகவும் ஆச்சரியமானது இந்த சிருஷ்டி மிகவும் விசித்திரமானது இந்த சிருஷ்டி மிகவும் விசித்திரமானது போய் சிக்காது சிருஷ்டியை நாம வேடிக்கை பார்த்துட்டு போயிடணும் ராமகிருஷ்ண பிரமார் உதாரணம் சொல்றார் இல்லையா ஒருத்தன் ஒருத்தன் வந்து என்ன பண்றான் கடைக்கு போறான் ஒரு அழகான ஒன்னு சொல்றோம் பாருங்க இந்த பெரிய பெரிய பெரிய பெரிய நாட்டில எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் இந்த சிங்கப்பூர்லயே ரெண்டு இருக்கு முஸ்தபா கடைன்னு ஒன்று இருக்கு அப்புறம் வந்து என்னது இந்த ஆர்ச்சர்ட் ரோடா அப்படி ஒன்று இருக்கு அதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ற இடம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஆள் முஸ்தபா கடைக்கு போற ஆள் வாங்கிட்டு வருவார் இந்த ஆர்ச்சர்ட் ரோடுன்னு இன்னொன்று ரோடு இருக்கு அங்கே நிறைய நம்மெல்லாம் போய் அங்கே போனால் வாங்க முடியாது அங்கே போனால் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண முடியும் நம்ம கையில் டாலர்லாம் போராது அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அதான் பார்த்துட்டு வந்துடுவோம் புத்திசாலியா இருந்தா என்ன பார்த்துட்டு வந்து கவலைப்பட மாட்டான் இல்லைன்னா பார்த்துட்டு கவலைப்படுவோம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போச்சு என்னைக்கு அந்த பிறவி கிடைக்குமோ தெரியல என்ன பிறவி வெளிநாட்டில் போய் பிறந்து டாலர்லாம் சம்பாதிச்சு அந்த மாதிரி பெரிய கடையில் போய் ஷாப்பிங் பண்றது இந்த ஷாப்பிங் இருக்கேன் அந்த மாதிரி புத்திசாலி என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டுனு போகிறார் ஒரு வீட்டில் ரொம்ப அழகான சாமான்லாம் வச்சுருக்கார் நம்ம வந்து நல்லா இருக்கு இட் இஸ் சொல்லிடணும் நீங்கள் வச்சுங்கண்ணா வேண்டாம் நீங்களே வச்சுங்க ஏன்னா இதை வச்சு யார் காப்பாற்றுறது யார் காப்பாற்றுறது உங்கள் வீட்டில் இருந்தால் அது நன்னா இருக்கு என் வீட்டில் இருந்தால் எனக்கு துக்கம் அது உங்கள் வீட்டில் இருக்கு அதனால தான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் கடையில் பொருளை விற்கிறவனும் அந்த பொருளை உண்மையில் அனுபவிக்கிறவன் இல்லை அந்த பொருளை வாங்கறவனும் அந்த பொருளை உண்மையில அனுபவிக்கிறவன் தான் உண்மையில அனுபவிக்கிறவன் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம் எல்லாத்தையும் நினைக்கிறவன் ஒண்ணும் உண்மையில ரசிக்க முடியாது எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சா அது வேற விஷயம் ஒரு டாபிகை பார்த்தா வித்தியாசமா இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயணும் ஏதாவது நல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு ஒருத்தர் நல்லா வீடு கட்டிருக்கார் ரொம்ப நல்லா இருக்கு புறமானந்தம் சந்தோஷமா இருக்கும் பொறாம கூடவே கூடாது கொல்லாவ லேசம் பொறாமப்பட கூடாது கொடுத்து மனசுக்கு திருப்திங்கிற ஒரு குணத்தை கொடுத்து அமைதிப்படுத்த பழகுங்க பொறுமைங்கிற ஒரு குணத்தை கொடுத்து அமைதிப்படுத்துங்க காமக்ரோத லோக மோகத்துக்கு நான் எதிரா சொல்றேன் காமக்ரோத யம் சொல்றமே அது நிறைவே செல்வம் விட்டார் குமரகுருபரர் ஆகையினால மனச அமைதிப்படுத்துற போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இப்படித்தான் திருப்தியை கொடுத்து மனசு அமைதிப்படுத்துங்க திருப்திங்கிற ஒரு நல்ல குணத்தை மனசு கொடுத்து உள்ளதே போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இனி கொடுத்தா அதனால ஒண்ணு எனக்கு திருப்தி கூட போறதில்லை திருப்தி குறைய போறதில்லை அப்படி பழகிக்க இதுக்கெல்லாம் ஞானம் வேணும்னாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகணும் திருப்தி எனக்கு ஏதாவது பொருள் வர்றதுனால கூட போறதில்லை திருப்தி இருக்கிற பொருள் போறதுனால என் திருப்தி குறைய போறது கோபத்துக்கு எதிரான குணம் பொறுமை என்கிற குணத்தை அமைதிப்படுத்துங்கள் எதிர்ப்பதம் வழங்கறது தானம் பண்றது தானம் பெரிய புண்ணியம் தான் தானத்தை பத்தி நம்ம சாஸ்திரம் நிறைய சொல்றது யஜ தானம் தபஸ் அல்ல இந்த தானம் பண்றதுனால என்ன ஆகும்னு கேட்டா இந்த லோப புத்தி எல்லாம் போகும் அது மாத்திரம் இல்ல புண்ணிய நிறைய சேரும் ஒருத்தர் வந்து கேக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டா அது மத்தியமமான தானம் ஒருத்தர் வந்து கேட்டு கொடுத்தா நான் சொல்லலை அது மந்த தானம் தானம் அதனால வந்து இப்ப நான் தோ நாம சம்பாதிச்ச பணத்துல ஒரு பகுதியை தானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நாமளா போய் கொடுத்தா அது உத்தமமான தானம் அவங்க அங்கிருந்து வந்திருக்காங்க வந்து நம்மள்கிட்ட கேக்குறாங்க மன சந்தோஷத்தோடு தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கிறோம் அப்படி கொடுக்கற போது அது மத்தியமமான தானம் வந்து கொடுங்க கேக்குறதுக்கு முன்னாடி கொடுத்தா மத்தியம தான் வந்திருக்கார் வந்திருக்கார் எதுக்குறதுக்கு நினைக்காதீங்க இது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஆப்செக்டிஃபை பண்ணி பாருங்க நான் உங்களை எல்லாம் ஹர்ட்டு பண்ணல யாரையும் உங்களை யாரும் புண்படுத்தல சாஸ்திரத்தை சொல்றது சரியான நேரத்துல சொல்ல வேண்டியது கடமை எனக்கு நான் தேனி ஆசிரமத்துக்கு போயிடுவேன் நான் எல்லாம் அசாஸ்வதமான ஆளு அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்கக்கூடியது இந்த சரீரம் போயிடும் இருக்கும் அது நிறைய பேர் வருவாங்க நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இப்படித்தான் நம்ம பெரியவங்க எல்லாம் நிறைய பண்றாங்க சொல்ல போனா நம்ம பெரியவங்கெல்லாம் இப்படி ஆசிரமமே கட்டல நம்மதான் இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சந்தோஷமாவே பண்றோம் சில பேர் சொல்லுவாங்க ஏன் இப்படி எல்லாம் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னு நான் சந்தோஷமா அவஸ்தப்படுறேன் சந்தோஷமா அவஸ்தப்படும் ஏன்னா சந்தோஷமா அவஸ்தப்படலைன்னா துக்கமா அவஸ்தப்பட வேண்டிய நிலைமை வந்துடும் வாழ்க்கையில அதனால சந்தோஷமா அவஸ்தப்படும் அதனால சில பேருக்கு இப்படி இது எதுக்கு சொல்றேன்னா இந்த லோபத்துக்கு எதிர்ப்பதம் என்னது தானம் உங்களுடைய எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும் நானே வச்சுக்கணும் சின்ன சின்ன பொருள் எல்லாம் யாருக்கும் ஆகையினால அத ஹேண்டில் பண்ண லோபம் லோபத்துக்கு எதிர்ப்பதம் என்ன தானம் அப்புறம் மோகம் மோகம்னா அஜானம் ஆனா நல்ல நல்ல புஸ்தான் நல்ல நல்ல கருத்துக்களை படிச்சு விவேகத்தை விருத்தி பண்ணிக்கணும் அவிவேகத்துக்கு எதிர்ப்பதம் விவேகம் மதம் கர்வம் நான் தான் படிச்சிருக்கேன் நான் பெரிய வசதி படைச்சவனாக்கும் நினைச்சா சுண்டு உலகமே ஒரு வழி ஆயிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க பாருங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு பகவான் இருக்கார் நினைச்சா யார வேணாலும் எப்ப வேணாலும் கீழே தூக்குவார் அவருடைய லீலைக்கு எல்லையே கிடையாது ால எப்போ பணிவோடு இருக்கணும் எப்போ பணிவோட அகங்காரம் இல்லாமல் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ரொம்ப பணிவுன்னா அவ்வளவு பணிவு அந்த பணிவுங்கிற கம்பீரமான பணிவு இருக்கணும் கம்பீரமாவும் இருக்கணும் பணிவு இருக்கணும் மனசுக்குள்ள அடக்கம் இருக்கணும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும் அப்படி சொல்லணுமாத இந்த குரலை உயித்து விடும் அப்படின்னா உள்ள கொண்டு தள்ளி புடுங்குற அதனால அடக்கம் ரொம்ப முக்கியம் ஆயினால இதெல்லாம் கொடுத்து நம்ம மனச அமைதிப்படுத்தினோமானா அதுதான் உண்மையான அமைதி நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தத்துவ ஞானத்தை கொடுத்து மனசு அமைதிப்படுத்துறதுக்கு நீண்ட நாள் நம்ம சாஸ்திரம் படிக்கணும் நல்ல இந்த வாழ்க்கையில ஊறணும் இந்த வாழ்க்கையில ஊரிண்டே இருந்தாத்தான் மனசு சாந்தி அந்த தத்துவான நிஷ்ட இதெல்லாம் வரும் அதுக்கு பதிலாக சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா நீங்க பகவான நினைச்சு மனசை அமைதிப்படுத்துங்க நல்ல குணங்களையெல்லாம் கொடுத்து மனசை அமைதிப்படுத்துங்க இதெல்லாம் தவிர நீங்க வேற ஏதாவது வகையில மனசை அமைதிப்படுத்தணும்னு நினைச்சீங்க அந்த அமைதி தற்காலிக அமைதி அந்த அமைதி வளராது அந்த அமைதி வளராது அப்புறம் பிரச்சனை அதிகமாயிடும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் அதிகமாயிடும் ஆனா இந்த அமைதி நாளொரு மேனியும் பொழுதிற வண்ணமும் வளர்ந்து கொண்டே போகும் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய உலக வாழ்வியலும் வாழ்க்கையை வச்சுக்கவே இல்லை ஆன்மீகம்னா என்ன மன நிம்மதிக்காக வாழ்ற வாழ்க்கைதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன ஆத்ம சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம்னா என்ன மனசாந்திக்காக மனசாந்திக்கு எது வழ சரியா தெரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை ஆன்மீகம் மனசாந்திக்கு எது வழ தெரிஞ்சு சரியா வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீகம் கலக்காத வாழ்க்கை என்ன சொல்றது ஆன்மீகம் இல்லாத உலக வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை அது வந்து முட்டாள்தனமான வாழ்க்கை ஒன்று சொல்றது உண்டு அதாவது ஒரு ஒரு ஒரு குருடன் இருட்டுல இல்லாத பொருளை தேடினானா குருடன் ஒருவன் இருட்டில் இல்லாத பொருளை தேடின மாதிரி நாம எல்லாரும் சந்தோஷத்தை உலகத்துல தேடிண்டே இருக்கும் குருடர்களாக இருந்து எங்க சந்தோஷத்தை தேடுறோம்னா இந்த உலகத்துல தேடுறோம் ஆனா பெரியவங்க சொல்றாங்க நீ இப்படி தப்ப பண்ணாதப்பா அவங்க கருணையோட சொல்றாங்க அழுக்காம செலிக்காம சொல்றாங்க பொறுமையோட சொல்றாங்க அதனால என்ன இன்றைய வாழ்வையிலும் நான் உற்சத்தோடு சொல்லிக் கொடுக்கறாங்க இன்னைக்கு நிறைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா போலித்தனமான வாழ்க்கை போலித்தனமான ஆன்மீகம் எங்கும் காணப்படுகிறது உண்மையான வாழ்க்கை முறை வீட்டுல குடும்பத்துல எல்லாம் ஒரு உண்மையான ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை கடவுளை கும்பிட்டாலும் ஒரு ஜீவனோட ஒரு ஆன்மீகம் பெரும்பாலும் காணப்படுவதில்லை ஆனால் கடவுள்கிட்ட போலித்தனமா பக்தி வச்சாலும் அது நிச்சயமா நல்லா நல்லபடியா முடியும் ஏன்னா நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து வீடகத்தே புகுகின்றான் மிக பெரிதும் வேண்டுகின்றேன் மாணிக்க வாசகர் நான் வேஷந்தான் போட்டேன் கடவுளை கும்பிடுறதுக்கு ஆனா வேஷம் போட்டதுக்கே அந்த கடவுளை அருள் பண்ணிட்டான் பாத்தியா உள்ள வந்து பூந்து பார்த்தியாங்கிறார் நான் சும்மா வேஷந்தான் போட்டேன் பக்திகாரி வேஷம் போட்டுட்டேன் நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து வீடகத்தே புகுகின்றான் மிக பெரிதும் வேண்டுகின்ற அதுக்கே உள்ள பூந்துட்டானே பகவான் நானேயோ தவம் செய்தேன் தேனாய் இந்நமுதமுமாய் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம பெற்றேன் தேனாய் இந் தித்திக்கும் சிவபெருமான் எனக்கு அருந்து வெறுத்திட வாழ்க்கையை நான் வெறுப்பேனா அவன் உள்ள வந்து குடிபூந்துட்டாங்கிற உடம்பின் உள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் நெஞ்சகமே கோவில் எனவே நீங்கள் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கை போலித்தனமாக இருக்கக்கூடாது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய மகான்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த மனித பிறவியின் சிறப்பே அறிவுபூர்வமாக வாழ்வது உணர்ச்சி பூர்வமாக வாழ்வது அல்ல மனித பிறவியின் மாபெரும் சிறப்பு இந்த அறிவுபூர்வமாக வாழ்வதுதான் அதனாலதான் விவேகானந்தர் சொன்னார் அதாவது நிறை மனிதன் நிறை மனிதன் கடவுளாகிறான் குறை கடவுளே மனிதன் எனப்படுகிறான் அதனால நீங்கள் எல்லோரும் மன அமைதியின் பொருட்டு கடவுளை நினைத்தும் நல்ல குணங்களை பயின்றும் மன அமைதி பெற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சியில் நீங்கள் நன்கு ஈடுபட வேண்டும் நிச்சயமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள் நீங்கள் எல்லோரும் நன்றாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் நான் இந்த தலைப்பை இந்த சொற்பொழிவை இந்த நிறைவு செய்யப் போகிறேன் உங்கள் எல்லோருக்கும் பலமுறை வாழ்த்துக்களை கூறி இறைவனுடைய திருவருளை எண்ணி எண்ணி பிரார்த்தனை செய்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நிறைவு நிகழ்ச்சிகள் இப்பொழுது தொடரப் போகிறது ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்தேகாய தட்சிணா மூர்த்தஜே நமந்தி ஹரிஹி ஓம் வினைப்பயன் அனுபவித்தே தீரப்படவே தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது மற்றொரு கருத்து நாம் செய்த தீவினைகளுக்கு கழுவாய் செய்து கொண்டு விட்டால் தீவினைகள் நம்மை விட்டு அகலும் என்பது மற்றொரு கருத்து இதை எப்படி புரிந்து கொள்வது என்பது கேள்வி விடை நா கல்போட்டி சதை ரப்பி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அதாவது நாம் செய்த நாம் அனுபவிச்சுத்தான் பிராயஷ்டித்த கர்மங்கள் என்பது மற்றொரு வினை தான் பிராயஷ்டித்த கர்மம் பண்ணினா அநேகமாக நாம் செய்த தீவினைகள் நீங்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா அதுக்கு மாற்று தான் இன்னொரு வினை செய்கிறோம் இப்போ வந்து நாம் ஒரு தப்பாக ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டோம் தப்பாக ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டோம் அது நோய் தரக்கூடிய ஒரு பதார்த்தம் சாட்ட பிறகு தெரிகிறது இது வந்து தப்பான பதார்த்தம்னு தெரிக உடனே டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர் ஒரு மருந்தை கொடுக்கிறார் அந்த மருந்து வந்து அது தப்பான பதார்த்தத்தினால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கவும் கூடும் ஆகையினால அதுபோல இந்த விஷயம் இப்போ வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை காப்பாற்ற வேண்டும் சொல்றோம் நான் அதுக்கு பலன் இருக்கு அதில் ஒன்று அந்த பிரார்த்தனை ஒன்று பொய் கிடையாது அது வந்து நாம் ஒரு கர்மாவை பாபகர்மாவை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோம் அதனால தான் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் அந்த சங்கல்பம் சொல்லித்தர் போது அந்த ப்ரீஸ்ட் அந்த ஆஸ் அந்த ஐயர் வந்து சொல்கிறார் நான் வந்து குழந்தைய சிசுவை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொண்டிருக்கலாம் நான் குழந்தையே கொண்டிருக்கலாம் ஏதோ ஜென்மாவில் பசுமாட்டை கொண்டிருக்கலாம் கோஹத்தி சிசுஹத்தி ப்ரூணஹத்தி அப்புறம் வீரஹத்தி வீரஹத்தின்னா செய்துட்டு இருந்த பிரார்த்தனை நடுவில் நிறுத்துறதுக்கு பேர் வீரஹத்தின்னு பேரு அது ஒரு வகையான கொலையான் இந்த யாகங்கள்லாம் பிராமணர்கள் அக்னிஹோத்திரம்லாம் பண்ணணும் பாருங்க அதெல்லாம் நடுவில் நிறுத்திட்டாங்கன்னா அது ஒரு பாபமா அதுக்கு பேர் வீரஹத்தின்னு பேர் வீரர்களை கொள்றதுக்கு பேர் வீரஹத்தி இல்லை வீரஹத்தின்னா அக்னிஹோத்திராதி கர்மங்களை விட்டுடுறது நடுப்பு நடுப்புற செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் ஜபத்தை எல்லாம் நிறுத்துறது விட்டுடுறதுக்கு பேரு வீரஹத்தின்னு இதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பிராயஷ்சித்தங்களை எல்லாம் செய்தா அந்த பாபம் நீங்குங்கிறதும் இன்னொன்று கர்மா தீரியில இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கு பிராயஷ்டித்தம் செய்தால் அந்த தவறுகள் மன்னிக்கப்படும் ஆனால் இதுல ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் பிராயஷ்சித்தம் செஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் அந்த தப்பு செய்யக்கூடாது மறுபடியும் அந்த தப்பு செஞ்சா பிராயஷ்சித்தம் பண்ணலாம் அது ஒத்துக்கிறேன் இருந்தாலும் இது முக்கியமான கண்டிஷன் கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா அதுவும் உண்மை என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாமல் திருவள்ளுவர் நன்றி கொன்ற பாபத்துக்கு பிராயஷ்டித்தம் கிடையவே கிடையாது வேதத்திலே சொல்லிருக்கு அதனால சில பாபங்களுக்கு எல்லாம் பிராயஷ்சித்தமே கிடையாது பண்றதுனால இந்த கழுவாய் தேடிக்கொள்றதுனால மறுபடியும் செய்யக்கூடாது இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறபோது நீங்கள் ஒரு செருப்பு கடுமையான செருப்பு ஏதோ ஒன்று போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செருப்பை பயன்படுத்தி செருப்பு நீங்கள் தெரியாமல் ஒருத்தர் காலம் மிதிச்சுட்றீங்க தெரியாமல் ஒருத்தரோட காலம் மிதிச்சுட்றீங்க மிதித்தோன்னா அந்த ஆள் கோவம் வந்து உங்களை அடிக்க வராரு என்ன ஏன் அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி அடிக்க வர்றார் நீங்கள் அந்த ஆளு சொல்கிறீங்க ஐயா தெரியாமல் பண்ணிவிட்டு மன்னிச்சு உங்க வேணும்னு சரி பரவாயில்ல அவர் கொஞ்சம் அடங்கிடுறார் நீங்கள் அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல சரி பரவாயில்லைன்னு அவர் அடங்கிடுறார் அப்படிப்பட்டவராக இருந்தா அடங்கிடுறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வேணும்னே அந்த ஆள் காலம் மதிச்சீங்கன்னு வச்சுங்க ஆ அவர் அடுத்தது என்னவா இருக்கும் புரியறதில்ல அதே மாதிரி நம்ம முதல்ல தெரியாமல் பண்ணிட்டு தன்னால இறைவா நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்டாலே மன்னிச்சுடுவார் பகவான் அந்த சக்தியே இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் பிராய்ச்சித்தமும் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு திருப்திக்காக இந்த கில்ட்டு ரிமூவிங் அதுக்காக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற கில்ட்டு ஒருவேளை பல பிறவி இருக்குது இல்லையா வேறு பிறவியில் எதாவது இப்போ ஜோசியன் சொல்கிறான் நீ போன பிறவியில் பாம்பை நிறைய அடித்து கொண்டிருக்கேன் அதனால உங்களுக்கு நாகதோஷம் வந்திருக்கு சர்ப்பதோஷம் வந்திருக்குங்கிறார் அது நமக்கு தெரியாது நான் இந்த பிறவியில் பாம்பெல்லாம் அடித்து கொல்லலை ஆனாலும் எனக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னா மற்றொரு மற்றொரு சந்தேகமே இல்லை ஒரு கல்லை வீசுறோம் தூக்கி போடுறோம் நம்ம தலையே விழுந்துரும் போல் இருக்கு அப்ப என்ன பண்றோம் இன்னொரு கல் எடுத்து அந்த கல்லை பார்த்து கரெக்டாக அடிக்கிறோம் அந்த கல் அந்த பக்கமே விழுந்து விட்ரு அது மாதிரி இது மாதிரி நிறைய திருஷ்டாந்தங்கள் சொல்லப்பட்டுருக்கு அதனால கர்மா ஏன்னா கர்மா தீரியதான பிராயசித்தம்னு இருக்கு பிராய்ச்சித்தம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்க மனுஷனுக்கு என்ன ஆயிருது சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் தவறு செய்யறதுங்கிறது இயற்கை அந்த தவறை உணர்றதும் இயற்கை அதுலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சிக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் தே தெரிய மாட்டேங்க அதுக்கு எவ்வளவுதான் போட்டால் அது சரியா இருக்குன்னு தெரியல உள்ளுக்குள்ளே எத்தனை விதமான சென்சிட்டிவ் போர்ஷன் இருக்கு அதில் பச்சை மிளகாய் எப்படி போடலாமா யோசிக்கிறோமா நம்ம இப்போ பச்சை மிளகாய் எப்படி கொட்டலாமா உள்ளுக்குள்ளே இவ்வளோ காரப்பொருளையா போடுறது உள்ளுக்குள்ளே அது எவ்வளோ மென்மையான பகுதி உள்ளுக்குள்ளே இருக்கு அதெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறோமா யோசிக்கிறதே அது மாதிரி நம்ம இந்த சிகரெட்டு குடிக்கிறது கெடுதல்னு தெரிஞ்ச தெரிய தெரியுது அப்புறம் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிறோம் ஒருவேளை நம்ம பண்ணியிருந்தது குறைவா இருந்ததுன்னா தப்பிச்சு விடலாம் அதிகமாக இருந்தால் அவர் என்ன சொல்றார் நீங்க முத்தி போன அப்புறம் வந்திருக்கீங்க சார் அப்படிம்பார் அதனால வைத்தியம் பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர இல்லாம பண்ண முடியாது சக்கரவியாதி மாதிரி அப்படிதான் சொல்வார் அதனால பிராயஷ்டித்தம் பண்றவங்களுக்கு அது மாத்திரம் இல்லை இது நம்ம பேசுறதுல அதிர்ஷ்டம் அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியினுடைய அடிப்படையில் நம்ம பேசுறோம் அதனால அது ஸ்தூலமா நமக்கு புரிய வைக்கிறதுங்கிறது கடினம் ஆனா சூட்சமா நீங்க ஈடுபட்டு புரிஞ்சிடும் ஈடுபட்டு புரியும் கஷ்டமே கிடையாது ஈடுபடாதவங்களுக்கு புரிய வைக்கிறது கடினம் ஒரு மனிதனுடைய மாற்றம் அவன் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையினாலா அல்லது சூழ்நிலையினாலா பெரும்பாலும் சூழ்நிலை தான் கொள்கைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சூழ்நிலை தான் ஒரு மனிதனுடைய மாற்றத்துக்கு பெரும்பாலும் காரணமாக அதுக்கு நீங்கள் சிற்றினம் சேராமைங்கிற அந்த பகுதியெல்லாம் படித்தாலே போகும் தெரியும் பெரியாரை துணைக்கோடல் சிற்றினம் சேராமை இதெல்லாம் பார்க்குற போதே தெரிஞ்சு நாம் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர்ந்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளறியாமல் நல்ல கொள்கைகள்லாம் நம்முடைய உள்ளத்தில் பூந்துடும் பெரும்பாலும் சூழ்நிலைகளுடைய பாதிப்பு தான் ஜாஸ்தி ஏன்னா நம்ம அதை சார்ந்து தான் நம்ம இருக்கிறதுனால சாதாரண சராசரி மனிதனுக்கு அந்த அர்த்தத்தில் பார்த்தோம்னா சராசரி மனிதனுக்கு சூழ்நிலை தான் மிக முக்கியமானது ஏன்னா சூழ்நிலை வந்து நல்ல ஒரு சூழ்நிலை அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா நல்ல குணங்கள் உடையவங்க அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே ஒரு நல்ல இதை கொடுத்துனா அந்த குழந்தைங்க இயற்கையாகவே சராசரி மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் சில சமயம் சில பேருக்கு ஒரு அறிவு சக்தி இதெல்லாம் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கலாம் அவங்களெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன் கொஞ்சம் சிறப்பானவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சுயமான சிந்தனை ரொம்ப பலமாக இருக்கிறதுனால அவங்க அந்த சூழ்நிலையை கொடுக்குற அறிவு இருந்தாலும் கூட அவங்க அந்த சூழ்நிலையவே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க இவங்க சூழ்நிலையை சார்ந்து சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்திக்கிறவர்கள் ஒரு புறம் மற்றொரு சார சூழ்நிலை இருந்தாலும் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சூழ்நிலையவே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் மாற்றம் அடையக்கூடும் சராசரி மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலையை சார்ந்துதான் இருக்கிறது சில அதிசயமான மனிதர்களுக்கு மட்டுமே அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய சுய சிந்தனை முற்பிறவி இது போன்ற ஒரு சில சக்திகளின் காரணமாக சூழ்நிலையை காட்டிலும் சொல்லப்போனால் அந்த சூழ்நிலையை காட்டிலும் மேலாக போகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சூழ்நிலையே இன்னும் உயர்வாக மாற்றி விடுவார்கள் இல்லாட்டி தாழ்வாக மாற்றி அது ரெண்டும் அப்படி ஒருத்தன் கெட்ட வந்தாலும் போகும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியில் சராசரி மனிதன் அதோட சேர்ந்து போயிடுவான் இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரிங்கிற ஆள் இருக்கானே இவன் எல்லாம் உயர்ந்தமாக உயர்ந்த ஆளும் இருப்பான் தாழ்ந்த ஆளும் இருப்பான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியில் அவன் சில சமயம் சமுதாயத்தை கீழே கொண்டு கொண்டு விடுவான் இன்னொரு ஆள் இருக்கும் அவன் சமுதாயத்தை மேலே கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவோம் இப்படிப்பட்டவங்க தான் ஆட்களை வர்றாங்க சில சமயம் அசுரம் வந்து சேர்ந்தான்னா கீழே போயிடும் தேவ மாதிரி வருஷம் வந்தான்னா மேலே கொண்டு போவோம் இதுதான் நடந்துட்டு இருக்கு நல்ல கேள்வி நல்லா ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்தேகாய தட்சிணா மூர்த்ததே நமக்கு ம் ஷா்ஷா ஹரி ஓ